நட்டினை நல்லாசிரியை அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் எது சுலபம் வருமானத்தை பெருக்குவதா செலவை குறைப்பதா வருமானத்தை பெருக்கி அனாவசிய செலவை குறைத்து வாழ்வதே சிறந்தது வருமானத்தை பெருக்க நம்மால் முடிந்தவரை எந்த அளவுக்கு முடியுமோ அதுவரை கடுமையாக உழைக்க வேண்டும் உழைப்பினால் வருமானமும் உயரும் வீண் பிரச்சனைகளும் வராது கடனும் இருக்காது உழைப்பின்றி ஊதியம் இல்லை அவசியமான செலவை செய்து நாம் அனாவசிய செலவுகளை குறைக்கலாம் இன்றால் பசி காண்பா நாயினும் போட வேண்டும் என்ற எண்ணமுடையவராய் இருக்க வேண்டும் உழைப்பது அவசியம் இதையே வள்ளுவர் இன்றால் பசி காண்பா நாயினும் செய்யக்க சான்றோர் பழிக்கும் வினை என்கிறார் தன்னை பெற்ற தாய் பசியோடு இருப்பதை கண்டாலும் அவளது பசியை போக்குவதற்காக கூட சான்றோர் பழிக்கும் இழிந்த செயல்களை என்கிறார் வள்ளுவர் எனவே நாம் எதிலும் சரியாக திட்டமிட்டு செயல் செய்யும் நோக்கத்தையும் மாற்றலையும் உடையவராக இருக்க வேண்டும் நமது தகுதி நிலை அறிந்து செலவிட வேண்டும் வரவறிந்து வாழ வேண்டும் நமது சூழ்நிலை வரவை பெருக்குவதும் செலவை குறைப்பதும் இருக்க வேண்டும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல ना, वे, ி தோன்றாக்கெடும் என்கிறார் வள்ளுவர் எனவே அளவறியாமல் செலவு செய்து நாம் ஒருபோதும் வேதனைப்படக்கூடாது வீண் வெற்று ஆடம்பரங்களை நாம் குறைத்தாலே போதும் உள்ளதை கொண்டு நிறைவாக வாழும் போதுதான் பெருமை நிறைவு போன்றவை ஏற்படும் வீண் ஆடம்பரம் என்பது காணல் நீர் காணல் நீரை நாம் ஒருபோதும் பெற முடியாது பொய்யான தோற்றத்திற்கு நாம் ஆசைப்படாமல் எளிமையாக அவசியமான தேவைகளை செய்து வாழ்ந்தால் வருமானம் குறைவில்லாமல் பெருகும் மேலும் prevention is better than cure, வரும் காப்பதே சிறந்தது பின்னே வருவதை முன்பே அறியும் வல்லமை உடையவராய் வாழ வேண்டும் அறிவுடையார் ஆவதறியுவார் அறிவிழார் அந்திரி கல்லாதவர் அறிவுடையவர்களுக்கு வேறு செல்வங்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் செல்வம் உடையவர்களாகவே கருதப்படுவார்கள் என்கிறார் வள்ளுவர் எனவே நாம் அறிவாலும் உழைப்பாலும் வருமானத்தை பெருக்கலாம் தேவையான செலவை குறைவின்றி பெறலாம் நாம் இரண்டு சக்கர வாகனம் வாங்க வசதி இருக்கும்போது அதை விட்டு நான்கு சக்கர வாகனத்தை வாங்க நினைப்பது தவறு அது வீண் செலவுடன் நம்மை கடனிலும் தள்ளிவிடும் கடன் நம் நிம்மதியை கெடுத்துவிடும் மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும் நம்மை நோயாளியாகவும் ஆக்கிவிடும் எனவே கடனற்ற வாழ்வே பெரும் செல்வம் பெற்ற வாழ்வாகும் செலவு செய்வது சுலபம் கையில் இருந்தால் தானே செலவு செய்யலாம் பானையில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் எதிலும் விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும் எதையும் சரியாக திட்டமிட்டு நம் வசதிக்கு ஏற்றவாறு செலவு செய்யலாம் செலவு செய்ய நாம் ஓயாது உழைக்க வேண்டும் குந்தித்தின்றால் குன்றும் எனவே உழைத்து வாழ வேண்டும் உழைத்தவர்கள் உழைப்பால் உயர்ந்து தேவையான அவசியமான செலவுகளை குறைவில்லாமல் இன்புறலாம் அளவறிந்துதான் வாழ வேண்டும் வரவறிந்துதான் செலவு செய்ய வேண்டும் நமது தகுதி நிலையறிந்துதான் செலவு செய்ய வேண்டும் வருமானம் குறைவாக இருக்கும் எளிமையாகவும் சிக்கனமாகவும் வாழ்வதே சிறந்து பெருமைக்காக செலவு செய்து கடன்பட்டு வீண் வருத்தத்தை சம்பாதிக்க கூடாது ஒட்டுமொத்த குடும்பத்தினரின் ஒத்துழைப்புடன் எதையும் முடிவு செய்து செலவு செய்வது மிக மிக அவசியமாகும் சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்கு அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு அவங்க ஆற நூறு ஆக்கு வாங்க என்ற பாடல் வரிகள்விடம் கொடுத்து சேமித்து வைக்கலாம் என்பதை நன்கு அறியலாம் மேலும் ஓயாத உழைப்பால் வருமானத்தை பெருக்கலாம் தேவேகளை நிறைவு செய்யலாம் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா இந்த பாடல் மூலம் அதிகமாக செலவு செய்யக்கூடாது வரவுக்கு ஏற்ற செலவைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறியலாம் மேலும் பெண்கள் சேமிப்பது மிக மிக அவசியம் சிறுதுளி பெருவெள்ளம் என்ற பழமொழிக்கேற்ப சேமித்து வைப்பது மிகவும் சிறப்பை தரும் நாம் எறும்பை போல் சேமிக்க வேண்டும் மேலும் கணக்கு எழுதி வைத்து செலவு செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் பல வழிகளிலும் சிந்தித்து நமது வாழ்க்கை முறைகளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் அமைத்துக் கொண்டால் நமது வாழ்க்கை வெற்றி பெறும் வாழ்வு சிறப்புறும் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர்